வணக்கம் நேயர்களே நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆண்டு முப்பதாயிரம் பேர்களுடன் நூற்றி ஸ்பெயின் நாட்டு கப்பல்கள் பிரிட்டன் கடற்படையினருடன் மோதும் பொருட்டு ஆங்கில கால்வாயை நோக்கிய பயணத்தை லிஸ்பனில் இருந்து ஆரம்பித்தன ஆயிரத்தி ஆண்டு ஜெர்மன் வாகன தயாரிப்பு நிறுவனமான வால்ட்ஸ் வேகன் நிறுவனம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது பெல்ஜியம் ஜெர்மனியிடம் சரநடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கையின் இலக்கலவரம் காரணமாக இலங்கை ஆளுநர் சர் ஆலிவர் குணத்திலக அவர்கள் அவசர கால சட்டத்தை கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பீட்டர் பெனன்சன் என்பவர் எழுதிய த பர்காட்டன் பிரிஸ்னர் என்ற கட்டுரை உலகம் முழுவதும் பிரசுரிக்கப்பட்டது இது பின்னாலில் மனித உரிமை அமைப்பான ஆம்னிஸ்டி இன்டர்நேஷனல் உருவாக வழிகோழியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு பாலஸ்தீன விடுதலை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மேற்கு ஜெர்மனியைச் சேர்ந்த மேத்தியஸ் என்ற பத்தொன்பது வயது விமானி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 தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இத்தாலியின் மிலன் நகரில் உள்ள அருங்காட்சியகத்தில் காணாமல் போன லியனோ டாவின்ஸியின் புகழ்பெற்ற ஓவியமான தி லாவஸ்ட் சப்பர் இருபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு மீட்கப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நேபாளம் குடியரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மைசூர் வாசு கர்நாடக இசை பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு என்ிய நடிகர் மற்றும் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டி தியாகராஜன் கர்நாடக இசைக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மா சிவசுப்பிரமணியன் தமிழ் எழுத்தாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சுவாமவேல் விஸ் தமிழ் மருத்துவ முன்னோடி அமெரிக்க கிறிஸ்துவ ஊழியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராஜ அரியரத்தினம் எழுத்து பத்திரிகையாளர் மற்றும் எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் அசர் ஆர்மேனியா ஆகிய நாடுகளின் குடியரசு நாள் பிலிப்பைன்ஸ் தேசிய கொடி நாள் மற்றும் உலக மாதவிடாய் சுகாதார நாள் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே